மறுவாசிப்பில் திராவிட இயக்கம் சூரியன் திராவிட இயக்கம் ஒரு நூற்றாண்டு வரலாறுடையது திராவிட இயக்கங்கள் மற்றும் கட்சிகள் அவற்றின் பங்களிப்புகள் ஆகியன ஆய்வுலகின் கவனத்தை பெற்று வந்துள்ளது குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத கட்சியாக உருவான பிறகு ஏராளமான ஆங்கிலேய அமெரிக்க ஆய்வாளர்கள் நீதிக்கட்சி அதன் தோற்றம் அதன் சாதிய வருக குறித்தும் அது எவ்வாறு பிராமணர் அல்லாத இடைநிலை சாதிகளின் நலனுக்காக பணியாற்றி வந்தது குறித்தும் அதிகமான கவனத்தை பெற்று வந்தது இதன் காரணமாக ஏராளமான ஆய்வுகள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன ஆரம்ப காலங்களில் வந்த ஆங்கில நூல்களில் சில திமுகவை பாச இயக்கம் என்றும் வகுப்புவாத அமைப்பு என்றும் வகைப்படுத்தின எவ்வாறாயினும் திராவிட இயக்கமும் அதன் அரசியல் நீட்சியான திமுகவும் ஆய்வுலகின் கவனத்தை ஈர்த்தன என்பதில் இருவேறு கருத்தில்லை அதேபோல ஆய்வுலகை தாண்டி அரசியல் உலகிலும் தனக்கான கவனத்தை திராவிட அரசியல் தொடர்ந்து பெற்று திராவிட அரசியலின் வெற்றி அதன் அணி திரட்டல் அதன் தத்துவார்த்த பங்களிப்பு என பல தளங்களில் இது குறித்து ஆய்வுகள் வந்த வண்ணம் உள்ளன இவ்வாய்வுகளில் சில திராவிட சித்தாந்தத்தை பாராட்டி வந்துள்ள அதே வேளையில் அதனை முற்றாக நிராகரித்தும் இனவாத போக்காக கருதியும் கூட நூல்கள் வந்துள்ளன திராவிட அரசியலை முற்றாக நிராகரிக்காமல் அதே சமயத்தில் அவ்வியக்கம் குறித்த சரியான மதிப்பிடலை மேற்கொள்ளும் நூல்கள் சொற்பமே அதே மார்க்சிய புரிதலின் அடிப்படையில் திராவிட இயக்கங்களின் கட்சிகளின் உள்ளார்ந்த பங்களிப்புகள் குறித்து வெளியான விமர்சன நூல்களும் மிக குறைவே அருணன் மற்றும் பி ராமமூர்த்தி ஆகியோரின் நூல்களுக்கு பிறகு கடந்த கால்நூற்றாண்டிற்கும் மேலாக எந்த நூல்களும் திராவிட இயக்கங்களின் அரசியல் குறித்து விமர்சித்து வரவில்லை என்பது கவலை அளிக்கக்கூடியது இந்நிலையில் ஏறத்தாழ முப்பத்தி ஆறு பிறகு மார்க்சிய அணுகுமுறையில் திராவிட இயக்கங்கள் குறித்தும் தமிழகத்திற்குரிய பிரத்யேக சூழலிலிருந்து இவ்வியக்கங்களின் கட்சிகளின் பங்களிப்பு குறித்தும் என் குணசேகரன் எழுதிய மறுவாசிப்பில் திராவிட இயக்கம் எனும் நூல் வெளிவந்துள்ளது இந்நூல் ஆசிரியரே முன்னுரையில் குறிப்பிட்டுள்ளபடி சரியாக புரிந்து இருக்கும் திராவிட இயக்கத்தின் சில பரிமாணங்கள் பற்றி சரியான புரிதல் ஏற்படுத்தும் முயற்சிக்கு இந்த நூல் உதவியாக உள்ளதா என்பதை காண்போம் இந்த நூல் திராவிட இயக்கமாக பின்னர் பரிணமித்த பிராமணர் அல்லாதோர் இயக்கத்தின் தோற்றம் முதல் அதன் பிற்கால அரசியல் நீட்சியான திமுக ஆட்சி பொறுப்பேற்கும் காலம் வரையான ஏறக்குரிய ஐம்பது ஆண்டு கால வரலாற்றை ஆய்வு செய்கிறது இக்கால திராவிட இயக்கங்களும் திராவிட அரசியல் கட்சிகளும் சந்தித்து வரும் நெருக்கடிக்கான தோற்றுவாயை கண்டறியும் முயற்சியில் திராவிட சித்தாந்தத்தின் அடிப்படை கட்டமைப்பில் காணப்படும் குறைகளை ஆசிரியர் அடையாளப்படுத்துகிறார் பிற்காலத்தில் தீமுக்க அனைத்திந்திய அண்ணா தீமுக்க உள்ளிட்ட திராவிட கட்சிகள் அரசியல் தளத்தில் மேற்கொண்ட சமரச போக்கிற்கான விதை பெரியாரின் காலத்திலேயே உருவானதை ஆசிரியர் விவரிக்கிறார் உதாரணமாக சிங்காரவேலருடன் இணைந்து பெரியார் தயாரித்த ஈரோட்டு திட்டம் அக்காலகட்டத்தில் நில உள்ளிட்ட புரட்சிகரமான திட்டங்களை முன்மொழிந்தது ஆனால் இத்திட்டத்தை தயாரித்த பெரியாரே பின்னர் கிடப்பில் போட்டு கிஞ்சிற்றும் ஏற்காத நீதி கட்சியை ஆதரித்தது குறித்தும் பின்னர் பெரியார் மற்றும் சிங்காரவேலரிடையே நடைபெற்ற விவாதம் குறித்தும் விரிவாக விவாதிக்கிறார் அதுபோல திராவிட இயக்கத்தினை வலுவாக கட்டமைக்க உதவிய பல்வேறு காரணிகள் குறித்தும் இன அரசியல் மொழி அரசியல் சமூக சீர்திருத்த பணிகள் அதனுடைய பொருத்தப்பாடு குறித்தும் இப்புத்தகம் விரிவாக எடுத்துரைக்கிறது மேலும் நீதி கட்சியுடன் சுயமரியாதை இயக்கம் இணைந்து பின்னர் திராவிடக் கழகமாக பரிணமித்தது குறித்தும் பின்னர் அதில் பிளவு ஏற்பட்டு அதன் அரசியல் நீட்சியாக திமுக உருவானதன் பின்னணி குறித்தும் விளக்கமாக ஆராயப்பட்டுள்ளது மேலும் திகாவிலிருந்து திமுக உருவான நிலையில் அது தனது வெகு மக்கள் செல்வாக்கை வளர்த்து கொள்ள மேற்கொண்ட பல்வேறு பணிகளை அதன் தேர்தல் வெற்றியை இப்புத்தகம் வெளிகொணர்ந்துள்ளது இவை குறித்து ஏற்கனவே பல்வேறு புத்தகங்கள் வெளிவந்திருந்தாலும் கூட இந்நிகழ்வுகள் குறித்து வேறு ஒரு புதிய பார்வையை வாசகர்களுக்கு இப்புத்தகம் வழங்குகிறது வரலாற்று நிகழ்வுகள் குறித்து ஏற்கனவே குறிப்பிட்டது போல் இப்புத்தகம் பல்வேறு வரலாற்று நிகழ்வுகள் குறித்து விவாதித்திருந்தாலும் சில விவரங்கள் இப்புத்தகத்தில் விடுபட்டுள்ளன குறிப்பாக மத்திய மாநில உறவுகள் குறித்து திராவிட அரசியல் கட்சிகளின் நிலைப்பாடு குறித்து ஆசிரியர் கூறியுள்ள தகவல்கள் போதுமானதாக இல்லை உதாரணமாக மத்திய மாநில உறவுகளை சீரமைப்பது குறித்து திராவிட இயக்கங்கள் வலியுறுத்தவில்லை என்று ஆசிரியர் குறிப்பிடுகிறார் ஆனால் திமுக ஆட்சி அமைத்த பிறகு சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி பி வி ராஜமன்னார் தலைமையில் மூன்று பேர் கொண்ட கமிஷன் அமைத்து அதன் அடிப்படையில் மாநில சுயாட்சி குறித்த தீர்மானத்தையும் கலைஞர் கருணாநிதி தலைமையிலான அரசு நிறைவேற்றியது பின்னாளில் காங்கிரஸ் கட்சி அமைத்த சர்க்காரிய கமிஷனுக்கான அடிப்படையாக ராஜமன்னார் கமிஷன் இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் போதும் பூஞ்சி கமிஷன் அமைப்பதிலும் திமுகவின் முதன்மையான பங்கினை கவனத்தில் கொள்ள வேண்டும் நூலின் அடுத்த தொகுதியில் இவை கொண்டுவரப்படுவதாக இருந்தாலும் மத்திய மாநில உறவுகள் குறித்து பேசும்போது இவை குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும் அடுத்தபடியாக தமிழக அரசு அலுவலகங்களில் நிர்வாக மொழியாக தமிழ் மொழி பயன்படுத்தப்படவில்லை என்கிறார் இதனை ஐம்பது ஆண்டு கால திராவிட கட்சிகளின் ஆட்சியில் இன்றும் உயர்நீதிமன்ற வழக்காடு மொழியாக தமிழ் இல்லை அரசாணைகள் மிகவும் காலதாமதமாகவே தமிழில் வெளியிடப்படுகின்றன அரசு உத்தரவுகள் பலவும் ஆங்கிலத்தில்தான் வருகின்றன என்றபோதும் காங்கிரஸ் ஆட்சியின் போது தமிழ் ஆட்சி மொழி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நிறைவேற்றப்பட்டது முதல் மாநிலத்தில் தமிழே ஆட்சி மொழியாக நிர்வாக மொழியாக உள்ளது தமிழ் ஆட்சி மொழி சட்டத்தை அரசு அலுவலகங்களில் நடைமுறைப்படுத்துவதற்கு தமிழக அரசு ஆட்சி மொழிக்குழு ஒன்றை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டில் அமைத்தது தமிழ் ஆட்சி மொழி திட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் உள்ள அரசு அலுவலகங்களில் பரவலாகவும் முழுமையாகவும் செயல்படுத்தும் நோக்கில் அரசு தமிழ் வளர்ச்சி இயக்ககம் என்னும் தனித்துறை தலைமை அலுவலகத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் அரசு அமைத்துள்ளது மேலும் அரசு ஊழியர்கள் தமிழ் கையெழுத்திடுவது தமிழில் பதிவேடுகளை பராமரிப்பது மற்றும் எழுத்து சீர்திருத்தத்தை அமலாக்கியது உள்ளிட்ட பணிகளை திராவிட கட்சிகளின் அரசுகள் மேற்கொண்டுள்ளன இவைகளின் அமலாக்கத்தில் குறைகள் இருக்கலாம் ஆனப்போதும் திராவிட கட்சிகளின் மேற்கண்ட செயல்பாடுகளை குறிப்பிடாமல் கடந்து போவது சரியான ஆய்வு முறையாக அமையாது இதேபோல திராவிட அரசியல் கட்சிகளின் ஆட்சியில் கல்வி பரவலாக்கம் குறித்து விவாதிக்கும் போது கேரளாவுடனான ஒப்பீட்டு முறையிலும் சில குறைபாடுகள் உள்ளன ஆசிரியர் நூலாய்வுக்குப் பயன்படுத்திய நூல்கள் குறித்த தகவல்கள் இப்புத்தகத்தில் இணைக்கப்படவில்லை மாத இதழில் தொடர் கட்டுரையாக வந்ததால் நூல் பட்டியல் இணைக்கப்படாமல் இருந்திருக்கலாம் புத்தகமாகி வெளியிடும் போது நூற்பட்டியல் இணைக்கப்படுவது அவசியம் இவ்வாறான சிறுசில குறைகள் இருந்தாலும் ஒரு நீண்ட கால இடைவெளிக்கு பிறகு திராவிட இயக்கம் குறித்த விவாதத்தை இப்புத்தகம் மீண்டும் தூசி தட்டியிருப்பது குறிப்பிடத்தக்க முன்னேற்றமாகும் இப்புத்தகத்தின் அடுத்த பதிப்பில் மேற்குறிப்பிட்ட விவாதங்களையும் விடுபடல்களையும் நூலாசிரியர் களைவார் என எதிர்பார்க்கலாம்